சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாபய விநாஸிர் வியூணம் ச்சாரோ மனம் கரன்னோத்தப்பூர்ணம் மதுபை கனியா அந்த பிங்களாங்கிற விதேக நாட்டில் உள்ள விலைமகள் தன்னுடைய செயலை பார்த்து தானே நொந்து கொண்டு பாடுவதாக அவதூத தத்த குரு எது மகாராஜாவுக்கு சொல்லுகிறார் அவள்கிட்டருந்து நான் சில விஷயங்களை கத்துண்டேன் அப்படின்னு அதாவது இந்த சரீரத்தை கொண்டு பகவானைத்தான் நினைக்கணுமே தவிர இந்த சரீரத்தை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அவள்கிட்டருந்து கத்துண்டேங்கிறது அர்த்தம் அவ்வளே சொல்லிக்கிறாள் இந்த அருவறுக்கத்தக்க மனித உடம்பை நான் அடைஞ்சிருக்கேனே அப்படின்னு சொல்கிறா இந்த ஸ்லோகத்தில் அஸ்திபிகி நிர்மித்த வம்ச வம்சூணம் என்ன பண்ணியிருக்குன்னா எலும்புகளால் கட்டப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்டடம் கட்டணம்னா பில்லர்லாம் போட்டு கட்டுறாங்களோ அது மாதிரி இந்த உடம்புங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரே எலும்பெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வளச்சி எல்லாம் பண்ணி வச்சுருக்கு அஸ்திவி நிர்மித அப்புறம் என்னதுன்னா அது ஒரே மாதிரியாவாக இருக்குது தலை கழுத்து கையை இதெல்லாம் அப்படி இப்படி அங்கங்கே வளச்சி கிடைச்சி தானே இருக்குது ஆக நிர்மித்த வம்ச வம்சிய சூனம் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வம்ச வம்சிய அப்படின்னு சொன்னால் குறுக்குன்னெடுக்குமா இந்த மூங்குல்களையும் மூங்கில்களாலான தூண்களைப் போல இந்த உடம்பு இருக்குது இதை நல்லா அதுக்கு மேலே எல்லாம் அழகாக கட்டிவிட்டு மேலே பூச்செல்லாம் பூசுறோம் இல்லையா செங்கலை வச்சு சிமெண்ட்டெல்லாம் பூசுகிற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே வந்து கொழுப்பு தோல் உள்தோல் மேல் தோல் வச்சு துவச்சா ரோம நகை அப்புறம் மேலே தோல் அதுக்கு மேலே வந்து மு முடியெல்லாம் முளைக்கிறது அதெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கு இந்த உடம்புக்கு ரோம நகைகி ரோமங்கள் அப்புறம் நகங்கள் அதனால பினத்தம் எல்லாம் போட்டு ரோமத்தினாலையும் கட்டி வச்சிருக்கான் எல்லாம் அங்கங்கே கட்டி வச்சிருக்கு கட்டி வச்சிருக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரே மலம் இருக்குது மூத்தம் இருக்குங்கிற விண்மூத்திர பூர்ணம் விட்டுன்னு சொன்னால் மலம் மூத்தம்னா தெரியும் நமக்கு பூர்ணம் அதுதான் நிறைஞ்சிருக்கு அடிக்கடி அது நிறைந்து விடுகிறது அப்புறம் அது மாத்திரம் இல்லை அழுக்கு எல்லா எல்லா துவாரங்கள் வழியாக அழுக்க ஒழுகிறது க்ஷரத்து நவத்வாரம் நவத்வாரம்னா ஒன்பது வாயில்கள்லேயும் கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் அப்புறம் மலத்வாரம் மூத்திருவாரம் அப்புறம் உடம்பெல்லாம் இருக்கு ரோமக்கால்கள் எல்லா இடத்துலையும் சேர்த்து எல்லா இடத்துலேயும் இந்த மலமானது வெளிப்பட்டுண்டே இருக்குது துவாரங்களையும் உடையதுமான ஏத்தது அகாரம் அகாரம்னு சொன்னால் இந்த ஷரீரம் இந்த சரீரம் இந்த மனுஷரீரம் அவன் நொந்துக்கிறான் இது என்ன ஒரே எலும்பு இருக்குது ஆதிசங்கர் சொல்கிறார் இல்லையா பஜகோவிந்தத்தில் நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் ஏத்தத்து மாம்ச வசாதி விகாரம் மாம்சம்னா மாம்சம் வசம்னா அதெல்லாம் மாடிஃபிகேஷன் தானே இது இதை யோசித்து இதை விட்டுடுங்கிறார் ஏதன் மாம்ச வசாதி விக்காரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் அப்படிலாம் சொல்லியிருக்கார் சுகத கிரியதே ராமா போக பஷாத்தந்த ஷரீரே ரோகா எத்யபி லோகே மரணம் சரணம் ததப்பின முஞ்சதி பாபா சரணம் ஒரு அளவுக்கு மீறினா இதெல்லாம் தர்மமான முறையில் நல்ல தர்மமான உண்டு பண்ணுறதை சாஸ்திரம் விரோதமாக சொல்கிறது இல்லை ஏன்னா கிருஷ்ணரே சொல்கிறார் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன்கிறார் அதே சமயம் வந்து காமத்தையோடையும் ராகத்தோடையும் கூட இருக்கிற பலத்தை நிந்திக்கிறார் பகவான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவ தனக்குத்தானே சொல்லிக்கிறா இந்த உடம்பை போய் நான் வந்து என்னமா கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறார் அது உடம்புக்கு ஒன்றும் அறிவில்லை ஆனால் உடம்பை போய் நான் வந்து வீணடிச்சு விட்டேங்கிற அர்த்தத்தில் சொல்கிற என்னை தவிர்த்து வேறு யார்தான் அடைவாள் என்னைன்னு இந்த இடத்துல சொல்கிறது ஜீவாத்மான்னு அர்த்தம் உயிராக இந்த உடம்புக்குள்ளே இந்த பெண் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிராகிய நான் இந்த ஒரு உடம்பை உடையவளாக நான் இருக்கிறேன் என்ன பயனற்ற ஒரு உடம்பை உடையவளாக இருக்கிறேன் தவறாக பயன்படுத்திய உடம்பை உடையவளாக நான் இருக்கிறேனே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உடம்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த உடம்பு தெய்வீகமானது புனிதமானது இந்த படைப்பில் இறைவனுடைய அருளால் கிடைச்சது இந்த உடம்பை மதித்து இந்த உடம்பு மூலமாக உலகத்துக்கு நல்லது பண்ணணும் இந்த உடம்பு மூலமாக உலகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரம் மதன்யா காவு பைத்தி என்னை தவிர வேறு யார் தான் இப்படி இந்த உடம்பை மோசமாக பயன்படுத்துவா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற என்னை தவிர்த்து வேறு யார் தான் அடைவாள் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இதனுடைய பரம தாற்பய அர்த்தம் என்னன்னு கேட்டால் என்ன மாதிரி இதை யார் மிஸ்யூஸ் பண்ணுவார் நான் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிவிட்டேன் தவறாக பயன்படுத்திவிட்டேன் அப்படின்னு நொந்து கொள்ளுகிறாள் ஆகையினால மனசு வைராக்கியம் இதெல்லாம் வைராக்கியத்தினுடைய வார்த்தைகள் மனசில் இருக்கக்கூடிய பரிபூர்ண தீவிர வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடாகிய சொற்கள் இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாள்ங்கிறத பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் இந்த பூர்த்தி பண்ணுறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்